புகுனவும்சுரம் சில தீய குணங்கள் எல்லாம் தயாராக நிற்குமாம் இவர் எப்பொழுது ஏமாறுவர் இவர் தலையிலே ஏறி எப்பொழுது அமர்ந்து கொள்ளலாம் என் குணங்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக தீய குணங்கள் எல்லாம் நிற்கும் அதிலே முதலிலே நிற்பது பொறாமை குணம் அது ஆழ்வானிடத்திலே துளியும் கிடையாது இது பெரிய நம்பியினுடைய அத்தமான திருவாக்கு ஸ்ரீரங்கத்துக்கு என்னமோ ஒரு தீங்கு ஏற்பட்டிருந்தது ராமானுஷ்வரிடத்திலே வந்தார் நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் போய் பெருமானை சுற்றி சுற்றி வருகிறோம் நம் துயருக்கடும் கடிதே என்று பாசுரம் பகவானுக்கே ஒரு தீங்கு என்னால் அவனைத்தான் சுற்றி தீர வேண்டும் வேறு வழி இல்லை ஆக ராமானுஸ்வரிடத்திலே சொன்னார் நாம் போய் பெருமானை சுற்றி வரப்போகிறோம் எனக்கு ஒரு ஆழ் கொடுப்பீரா என்று கேட்டார் ராமானுஷர் தெரிவித்தார் எப்பேற்பட்ட ஒரு ஆழ் உமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் யார் சொல்லுமே கேட்ட உடனே பெரிய நம்பி தெரிவித்தார் ஒருத்தன் பின்னே போகிறோம் என்கிற அபிமானம் அகங்காரம் இல்லாதவனாக யாரையாவது அனுப்பும் ராமானுஷர் சிவித்துக் கொண்டே சொன்னார் நம் கோஷ்டிலே அப்படிப்பட்ட ஒருத்தர் யார் இருக்கிறார் இவர் கேட்ட கேள்வி உடனே பெரிய நம்பி நம்முடைய ஆழ்வானை அனுப்பினால் ஆகாதோ நம்முடைய புறத்தாழ்வானை அனுப்பலாமே என்று இவ்வளவுதான் சொன்னார் அழ்வான் கண்களிலே இருந்து புலபலவென்ன கண்ணீர் பெருகித்து ஆனந்தத்தாலே துள்ளி குதித்தார் என்னை என் குரு கொண்டாடுவதே எனக்கு ரொம்ப பெருமை என் குருவுக்கும் குரு கொண்டாடுகிறார் என்னால் பலரடியார் முன்பருடைய வார்த்தை இது இருக்கிற பெருமை இன்னொன்னுக்கு உண்டா அஹ பிறர்மினுக்கம் பொறாமையில்லாப் பெருமையும் பெற்றோமே பொறாமை என்று சொன்னால் அகங்கார தானே அதற்கு தொடக்கத்திலே அமைந்திருக்கிறது நாம் கூட யாரோட ஒருத்தராவது வாதத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம் கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை என்று வைத்துக் கொள்ளுவோம் ரொம்ப பிரசித்தம் இவர் என்ன சொல்லுவார் நான் யார் என்ன உனக்கு தெரியாது என்று மிரட்டுவர் எதிரில இருக்கிற ஆளை பார்த்து என்னிடத்துல மோதாதே நான் யார் என்ன உனக்கு தெரியாது பக்கத்துல ஒரு சாது வந்தார் இந்த வார்த்தை சொன்னவனை பார்த்து கேட்டார் நீ யார் உனக்கு முதலிலே தெரியுமா துதானே அவருக்கு தெரிய வேண்டும் ரொம்ப சுலபத்திலே நாம் சொல்லிவிடுகிறோம் நான் யார் என்று உனக்கு தெரியாது என்று சொல்லுகிறோமே நான் யார் என்று நானே தெரிந்து கொள்ளவில்லை அதுதானே அந்த இடத்துல உண்மையாகவே அமைந்திருக்கிறது ஆக அபிமானமில்லாதவராக இருந்தவரிலே சிறந்தவர் லோகத்திலே புறாமை குணம் ரொம்ப பிரசித்தம் ஒரு கதையே உண்டு அதை சுருக்கமாக இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் ஒரு அரசன் அந்த அரசன் நித்தியமும் நகர வலத்துக்கு போகிற வழக்கம் உண்டு அந்த ஊர்ஜனங்கள் அத்தனை பேரும் ரொம்பவும் ஆனந்தத்தோட அரசனை கை கும்பிடுவர்கள் ஒரு சந்தனமர வியாபாரி இருந்தான் அவனிடமும் அரசரிடத்திலே கொஞ்சம் கோபம் பார்த்தவுடனே ஒரு முறைப்பு அரசனை பார்த்தவுடனே முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவன் ராஜாவுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இது எதற்காக இப்படி இருக்கிறான்வன் என்னை பார்த்தால் இவன் மட்டும் வணங்காததற்கு என்ன காரணம் தன்னுடைய மந்திரியினிடத்திலே சொன்னார் மந்திரி தெரிவித்தார் ராஜன் நீர் அஞ்ச நான் போய் விசாரித்து வருகிறேன் மாறு போய் கண்டுபிடித்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார் மாறு வேடத்தையும் அணிந்து கொண்டார் வெளியூரிலே இருந்து வந்திருக்கும் அவனாக தன்னை அறிமுகப்படுத்திக் சந்தனமரம் வியாபாரிக்கு ரொம்ப ஆனந்தம் நம்முடைய கடைக்கு வந்திருக்கிறீர் என்னென்ன வேண்டுமோ நீர் பெற்று செல்லும் என்ன வேண்டும் என்று கேட்க உடனே அவர் சொன்னார் சுவாமி சந்தனமரம் கட்டைகளைத்தான் நான் வாங்க வந்திருக்கிறேன் இப்படி பேசிக் கொண்டிருந்தவர் விசாரித்தார் இந்த ஊர் ராஜா எப்படி இவர் கேட்ட கேள்வி முகமே மாறி போய்த்து வெளுத்து போனது அவரை பற்றி வருத்தம் மந்திரிக்கு ரொம்ப என்ன சொல்லு என்று கேட்க சுயநலமும் பொறாமையும் எவ்வளவு தீய குணம் என்பதற்கு இந்த கதையே ஒரு எடுத்துக்காட்டு உடனே அவர் சொன்னார் இந்த தேசத்தில யார் அரசனாக இருந்தாலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததே கிடையாது அந்த ராஜா போய் சேர்ந்தார் என்னால் தகனம் பண்ணுவதற்கு சந்தன கட்டைகள் நம்முடைய கடையிலே இருந்துதான் போகும் இந்த ராஜாவுக்கு ஒரு நாற்பத்தை வயது இருக்கும் நித்தியமும் நான் பார்க்கிறேன் நன்றாகத்தான் இருக்கிறார் என் கடையில இருந்து சந்தன போகவே இல்லையே அந்த வருத்தம் எனக்கு கேட்ட மந்திரி அப்படியே அதிர்ச்சியுத்தார் ஆடிப்போனார் இவ்வளவு சுயநலத்தை வேறெங்காவது பார்க்க முடியுமா இவர் கடையிலே வியாபாரமாக ஒருத்தர் போய்ச்சேர வேண்டும் என்னால் இதற்கு மேற்பட்ட சுயநலம் மற்றொன்னு கிடையவே கிடையாது ஆக இவ்வளவு சுயநலமா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு தூரத்துக்கு சுயநலம் இந்த குணம் இருக்குமா என்று அதிர்ச்சி அவருக்கு சரி எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு போனார் ராஜா விசாரித்தான் போனீரே கண்டுபிடித்தீரா அவர் சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் அதை இப்பொழுது நான் சொல்லப் போவதில்லை முதலிலே நான் சொல்வதை நீர் கேடும் வாரம் உமக்கு பிறந்த வரவிருக்கிறது அன்றைய தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் காலையில எழுந்தவுடனே சந்தனம் கலந்திருக்கிற நீரிலே தான் உமக்கு குளியல் சந்தன தைலத்தை பூசிக்கொண்டுதான் உமக்கு அலங்காரம் சந்தன பல்லக்கிலே உமக்கு புறப்பாடு இதத்தனையும் நீர் செய்து கொள்ள வேண்டும் சொன்ன உடனே ராஜா பார்த்தான் சரி மந்திரி சொல்லுகிறார் காரணம் ஏதாவது இருக்கக்கூடும் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டான் ராஜாவினுடைய பிறந்த நாளும் வந்து சேர்ந்தது வாசலிலே ரொம்ப ஆச்சரியமாக புறப்பாடு ராஜாவை பல்லக்கிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் கை கூப்பினார்கள் ராஜா பார்த்திருந்தான் அந்த சந்தன வியாபாரி என்ன பண்ண போகிறான் அவன் கடை வாசலிலே பல்லக்கு வந்ததுதான் தாமதம் எல்லாரை விட அதிகமாக கைகூப்பி கொண்டாடினவனே அந்த வியாபாரி ராஜாவுக்கு ஆச்சரியம் நேற்று வரைக்கும் என்னை பார்த்தாலே முறைப்பு கோபம் எல்லாம் இருந்தது எனக்கெனமோ கைகூப்புகிறான் வந்து விழுந்து வணங்குகிறான் போன போனவுடனே மந்திரியின் இடத்திலே விசாரித்தார் மந்திரி சொன்னார் சொல்லுகிற தகவலை கேட்டு நீர் அதிர்ச்சி படக்கூடாது நான் சொல்லுகிறேன் என்று விண்ணப்பிக்க தொடங்கினார் ராஜன் நீர் இன்னமும் இறக்கவில்லை என்பதுதான் அந்த சந்தன வியாபாரிக்கு இருந்த வருத்தம் ராஜாவாசனி இப்படி கூட லோகத்திலே வருத்தப்படுகிற்காக இன்னைக்கு காலையிலே நீர் எழுந்ததிலே இருந்து சந்தனத்திலேயே இன்னைக்கு எல்லா உற்சவத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர் சந்தன தைலம் என்ன சந்தன காப்பு சந்தனம் கலந்திருக்கிற நீர் என்ன வாசனை திரவியம் உட்பட அத்தனையும் சந்தனம் இந்த சந்தனம் எல்லாம் அவர் கடையிலிருந்து தான் வாங்கி வந்தோம் அந்த ஆனந்தத்தாலே சிரிக்கிறார் அவர் என்ன நினைத்துக் கொண்டார் தெரியுமா ராஜா இறந்தால் ஒரு தடவைதான் சந்தனம் அனுப்பப்படும் இந்த பிறந்த நாள் வருஷா வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு வருடமும் வியாபாரம் நடக்கும் அல்லவா அவர் சுயநலமும் போராமையும் ரொம்பவும் தீய குணங்கள் சந்தேகமே கிடையாது இந்த குணங்களை தன்னிடத்தில் அண்டவிடாதவர் கூறத்தாழ்வான் கைங்கரிய பக்தி ஜலதேகே என்று தெரிவிக்கிறபடியே எப்பொழுதும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பதிலேயும் பெருமானிடத்திலே பக்தியுடையவர்களுக்குள்ளே சிறந்தவராகவும் நம்முடைய புறத்தாழ்வான் விளங்கினார் தாமே தம்முடைய சீவை குண்டஸ்தவத்திலே விண்ணப்பிக்கிறார் யார் எனக்கு ஆச்சாரியர்கள் யார் எனக்கு தெய்வங்கள் என்று கேட்டால் கைங்கரிய நித்ய நிறத்தைஹி பவத் போகைஹி நித்யர் அனுஷண நவீன ரசார்திர பாவைகி நித்யாபிவான் பரஸ்பர நீச்ச பாவைஹி மத் தைவத்தைஹி பரிஜனை பகவானை சேவித்திருந்தார் பெருமான் விசாரித்தான் என்னமோ சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரே சொல்லும் பகவானுக்கு என்ன எண்ணம் தெரியுமா தானே அவருக்கு எல்லாம் என்ன அவர் சொல்லுவரோ என்று எதிர்பார்த்து கேட்டான் அழ்வான் எடுத்த எடுப்பிலேயே தெரிவித்தார் நீர் நமக்கு முக்கியமே கிடையாது அழ்வான் இப்படி சொலாமா நமக்கு ரொம்ப அணுக்கர் ரொம்பமும் வேண்டியவர் இந்த வார்த்தை சொல்லலாமா அழிவான் தெரிவித்தார் எனக்கு யார் முக்கியம் என்னால் எப்பொழுதும் யார் ஒருத்தர் செய்து கொண்டு பெருமானுடைய முகமலர்த்தியே தங்களுக்கு லாபமாக வாழ்ந்திருக்கிறார்களோ ி உன் ஒருத்தனையே எப்பொழுதும் யாரொருத்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ க்ஷண்தோறும் இட்டுமாறுகிற கைங்கரியத்தைச் செய்து அந்த சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தால் அடியேன் அடியேன் என்று சொல்லிக் கொண்டு தன்னை தாழ்ந்தவனாக எப்பொழுதும் எவரொருத்தர் விண்ணப்பிக்கிறார்களோ அன்னவர்களே நமக்கு தெய்வங்கள் நீரல்ல அல்ல இது ஆழ்வான் பகவானை பார்த்து பேசி ஒரு பழகான ஸ்லோகம் இது ஆக ஆத்மகுணபூர்த்தி என்று சொன்னால் நம்முடைய சேஷத்வத்தையும் நாம் அறிந்து கொண்டு பாரதந்திரியத்தையும் நாம் தெரிந்து கொண்டு பகவான் அடிமை பூண வேண்டும் என்கிற ஆசை முக்கியம் அவனுகந்த கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஞானம் நமக்கு முக்கியம் ஆக ஆத்ம குணபூர்த்தியிலே இதையும் நாம் நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஆக தயா சாந்தி அதற்கு மேலே அனசூய குணம் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சங்கல்பம் என்கிற எண்ணத்தோட வசிக்கோ நம்முடைய ஒரு வார்த்தை தெரிவித்தார் சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா என்று தெரிவிக்கிறபடியே தங்கத்தையோ இரும்பையோ கண்டால் எந்த வேறுபாட்டையும் தான் காணாமல் ரெண்டும் ஒன்றே என்ன யமனொருத்தன் தள்ளிவிட்டு மேலே நடக்கிறானோ அவனன்னோ சிறந்தவன் அவனன்னோ சிறந்த அறிவாளியாக கொண்டாடத்தக்கவன் பொன்பட்டில் தனையெறிந்த புகழுடையவனையும் அமைந்திருக்கிறது அல்லவா இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆத்ம குணி ஒரே ஒரு சின்ன விஷயம் ராமானுஷரிடத்திலே என்னமோ மன வருத்தம் ஏற்பட்டது ஸ்ரீபாஷ்யம் எழுதுகிற காலத்திலே ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகத்துவம் எது ஞாத்திருவமா அந்தரங்க சேஷத்துவமா என்று ஒரு சர்ச்சை எழ அந்த சமயத்திலே ராமானுஷ்வர் கொஞ்சம் கோபித்துக் கொண்டு எழுந்து போனார் பக்கத்தில் இருந்தவர்கள் ஆழ்வானிடத்திலே விசாரித்தார்கள் ஆச்சாரியன் கோபித்த போது என்ன நினைத்தீர் ஆமா இருந்தால் என்ன சொல்லுவோம் இவருக்கென்னு இவ்வளவு பாடுபட்டு அந்த போதாயன விற்பி கிரந்தத்தை நெஞ்சிலே பேக்கி வைத்துக் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே அவருக்கென்னு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் கோப்பப்படுவது நியாயமா என்றுதானே கேட்போம் அழுவான் அப்படி சொல்லுவரா அழகான விஷயத்தை அந்த சமயத்திலே உதிர்த்தார் அவர் சொத்து நான் என்ன ஆன பின்பு எப்படி வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அதற்கென்ன வருத்தப்பட வேண்டும் சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்கான் பரபலார்த்தனா மாம்ன ஏத்யதி கா தத்திய சதுஷம் வார்த்தை இந்த லங்கையை அழித்து ராவணேஸ்வரனை முடித்து ராமன் என்னை கை கொண்டு அது அவனுக்கு லாபம் ஏனென்றால் நான் அவனுடைய சொத்து இது சீதா வார்த்தை அதே தான் தெரிவிக்கிறார் ராமானுஷருக்கு நான் அடிமை சொத்து என்று ஆன என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அமைத்து கொஞ்சவும் செய்யலாம் தரையிலே தள்ளி நம்மிடத்திலே கோப்பப்படவும் செய்யலாம் எதை செய்தாலும் நாம் ஒப்புக்கொண்டிருத்தல் தான் நமக்கு நலம் அரிசினத்தால் அகத்திடனும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன் இருந்தேனே என்கிற பாசுரம் பிரசித்தம் அல்லவா நம்பி திருவழுதுபட நாடுதாசர் என் முதலியாண்டானிடத்தில் அத்தானி சேவகம் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் முதலியாண்டானுக்கு என்னமோ கோபம் ரொம்பவும் அடித்து விட்டார் அவரை அடுத்த காலையிலே தம்முடைய திருமாளிகளிலிருந்து வெளியிலே வந்தால் யாரை அடித்தாரோ அந்த தொண்டர் திண்ணையிலேயே படுத்திருந்தார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் கோபித்தோம் இருக்கிறீரோ உடனே அவர் தெரிவித்தார் ஒருத்தனுக்கு நித்தியமும் ஒரு ராஜா அன்னமிடுகிறான் ஒரு நாள் கோபித்தான் என்பதற்காக அந்த நாய் வேறெங்காவது போகுமா சுவாமி இத்தனை நாளைக்கு நீர் காண்பித்திருக்கிற பிரீத்தி அன்பு இருக்கிறதே அதுதானே நமக்கு முக்கியம் என்னமோ ஒரு நாள் கோப்பட்டு என் குறையே காரணமாக அமைந்திருக்கிறது அதற்காக நான் வருத்தப்படுவேனும் நமக்கு ஒரு நல்ல நிலையை ஆத்ம குணம் என்னால் என்ன என்பதை உணர்த்தும் வகையிலே அமைந்திருக்கிறதுக்கு நிகர் ஆழ்வான்தான் அடிக்கடி பொழுது சமீபத்திலே பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிற விஷயமே எல்லா இடத்திலேயுமே ஆழ்வான் வைபவம் தானே ஆக எங்கு பார்த்தாலும் ஆழ்வான் ஆயிரமாவது ஆண்டு கொண்டாட்டங்கள் குறைவர நடந்து வருகின்றன மற்ற இடங்களிலே நடப்பதெல்லாம் ஒரு தட்டு அவர் திருபவத கூரத்திலே நடப்பது அது தனிப்பட்ட பெருமை புதி விஷயம் அல்லவா எல்லா பக்தர்களும் இந்த பத்து நாட்களும் கூடியிருந்து கழிக்கிற உற்சவம் இது இந்த உற்சவத்துக்கு நிகர் இந்த உற்சவம் என்று சொல்ல வேண்டும் ராமானுஷ்வருக்கு முன்னமையே கூறத்தாழ்வான் பரம அவர் வருகிற பொழுது வரவேற்க வேண்டும் என்கிற ஆசை இருப்பதை தாமே வெளியிட்டார் அதே போலத்தான் ராமானுஷ்வருடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்கு முன்பாக கூரத்தாழ்வானுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா அவர் சொல்லியிருப்ப ராமானுசரிடத்தில் இந்த ஜனங்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று நாம் பார்த்து விடுகிறோம் முதலிலே பின்பு ஆச்சாரியனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நடக்கட்டும் என்பது குரத்தாழ்வான் திருவுள்ள கருத்தாக கூட அமைந்திருக்கலாம் எனவேதான் எட்டு ஆண்டுகள் முன்னமேயே திருவவதாரம் பண்ணினார் ஆக அதற்கெல்லாம் இதை நன்றாக நாம் கொண்டாடினால் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் தானே இரண்டாம் வகுப்புக்கே போக முடியும் இதிலே தேர்ச்சி பெற்றால் தான் ராமானுஷருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் அதை நாம் எப்படி நடத்தப் போகிறோம் என்பதற்கு இது முதலிலே ஒரு பாடமாக அமைந்திருக்கிற இதுவே ஒரு பரீட்சை அதுல சந்தேகமே இல்லை பாடம் என்னால் இது வெறும் பாடம் என்கிற பொருள் அல்ல இந்த பரீட்சையிலே தேர்ச்சி பெற்று அடுத்த பரீட்சைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் ஆக பக்தர்கள் அத்தனை பேரும் அதற்குண்டான பிரார்த்தனையை புறத்தாழ்வானிடத்திலேயே செய்து கொள்ள வேண்டும் நிருஹேதுகிருப்பை என்னால் ஒரே வார்த்தை சொல்லுகிறேன் ஆழ்வான் நமக்காக திருபவதரித்ததே நிருகேதுகமான கிருப்பை இதற்கு மேற்பட எதையும் சொல்ல வேண்டியதே கிடையாது ஆக சாட்சாத் ராமனுடைய அம்சாவதாரமாக தாமும் பிறந்தார் எப்படி லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணினானோ ராமன் அப்பொழுதே தீர்மானித்துக் கொண்டான் தலைவனாயிருப்பதிலே பெருமையே கிடையாது தொண்டனாய் இருந்தால் தான் பெருமை ஆக அடுத்த அவதாரத்திலே தான் கண்ணனாக பிறந்து பலராமனுக்கு தொண்டுகள் செய்தான் ராமானுசராக பலராமன் வந்து பிறந்த பொழுது ரெண்டு பேர் வேண்டும் ஒருத்தராயிருந்து தொண்டு செய்தல் பொருந்தாது என்று தீர்மானித்து தானே ஆழ்வானாகவும் ஆண்டானாகவும் பிறந்து ராமானுஷருக்குண்டான கைங்கரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று சரித்திரம் அதிலே குரேஸ்வருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ே விசேஷமாக நடைபெற்று வருகிறது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னே கூட சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக ஆழ்வானுடைய வைபவத்தை நாடகமாக நடித்து காண்பித்தார்கள் திருவள்ளிக்கணிலே நடந்த ரொம்ப அழகான விஷயம் ஞானபிமானம் என்கிற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ரொம்ப விசேஷமான ஒரு நாடகமெல்லாம் நடந்தது பல பெரியோர்கள் கொண்டாடினார்கள் அந்த சமயத்திலே பஞ்சஸ்தவ வியாக்கியானங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டன இந்த குரத்தாழ்வானுடைய சாத்து முறைக்கு முன்னே பின்னே இந்த இடத்துல அவர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அந்த புத்தகங்கள் எல்லாம் அனைவரும் பெத்து பயனடைய வேண்டும் புத்தகங்கள் புரியவில்லையே என்று யாரும் அஞ்ச நம் வீட்டிலே இருந்தாலே மங்களம்தான் அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது எத்தனையோ பொருட்கள் வீட்டிலே கிடக்கின்றன பல நாட்களாக நாம் உபயோகிக்காத பொருட்கள் நித்தியமும் சொல்லுவோம் நாளைக்கு எல்லாவற்றையும் தூக்கி வழியிலே போடப்போகிறேன் என்று நித்தியமும் சொல்லுவோம் போட்ட நாள் வந்ததே கிடையாது ஆக பொருட்கள் நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா அதிலே புத்தகமும் நம்முடைய வீட்டிலே இருந்ததின்னால் ரொம்பவும் நல்லது ஆக அந்த கிரந்தங்களை அத்தனை பேரும் ஸ்வீகரித்து பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் பெரியவர்களிடத்திலேயும் அபராதக்ஷாமணம் செய்து கொள்ளுகிறேன் பேசினதிலே குற்றங்கள் இருந்ததென்னால் பொறுத்தளவுமாய் வேண்டிக் கொண்டு இதுபோன்ற வாய்ப்புகள் கொஞ்சம் முன்னே வருமா போலே தெரிகிறது கொஞ்சம் பின்னேயும் செல்லுகிறது ஆக இழுத்து பிடித்து பெரியவர்கள் அத்தனை பேரும் இந்த சம்பிரதாயத்தை முன்னணியிலே கொண்டு நிறுத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் ஆழ்வானுடைய திருநக்ரம் தொடங்கி செய்வதாக சங்கல்பித்துக் கொண்டு நாம் காரியம் செய்ய வேண்டும் அதற்குண்டான பலத்தை பெரியவர்களெல்லாம் சேர்ந்து அருள வேண்டும் என்று ஆழ்வானை முன்னிட்டுக் கொண்டு ராமானுசருடைய திருவடையணை தாமரைகளிலே பிரார்த்திப்போம் மீண்டும் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொண்டு அடியன் அமைகிறேன்